மன்னது பொருந்தியமாரவன் புகழ்வழிந்த பாமண்ணமாரன் அடிபறி தொய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன ராமானுஷ்ணன் ஜனநாதன் நாம் மணி வாழ எங்கே செல்வோம் அவன் நாம் அங்கே ராமசாரி சுவாமியின் சட்டாபிஷேக மகோத்சவத்தில் இதை போன்ற ஒரு எல்லா வித்வான்களையும் இங்கே வரவழைத்து அவரோட ஒரு தலைப்பையும் விட்டு செய்த முறை நேசியாருவாது என்ன சொல்லுவாருன்னா நீங்களே ஏதாவது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த அதுபொழுது ஒருத்தலைப்புல பேச அவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்த முதல் உழைப்பாடு அவர் தான் அதாவது ஒரு சொத்து வார்த்தனும் ஒரு மணி நேரம் இங்கே சொத்து வார்த்தனும்னா எல்லா உன்யாசர்களும் அவர் பெட்ட மகாவித்வானா இருந்தா கூட அதற்கு ஒரு மூன்று மணி நேரமாவது அவர் கையில விஷயங்கள் வைக்கணும் அப்பதான் இவங்க ஒரு மணி நேரம் சொல்ல முடியும் நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள விஷயங்கள் கௌரவ அதற்கு ஒரு அபகிருத்தி இவருடைய வாக்கினாலே ஏற்படக்கூடாது இது முதல் நியதி சமுதாயத்தில் கூறுவர்கள் அர்த்தம் கிடையாது கூறுவர்கள் உரை விளக்கம் தராத இடமே கிடையாது அந்த உரை விளக்கங்களிலே புதியதோ ஒரு அணுகுமுறையை தோற்றுவிட்டவர் அந்த நம்மளை சன்னதியில உட்கார்ந்து கொண்டு சொல்றதெல்லாம் அதுக்கு ஒரு திரவியிலே பெரும் பேர் பெற்றிருக்க வேண்டும் முதன் முதல் அந்த வாசத்தரவை திறந்து விட்டவர் அடிக்கடி சொல்றேன் அதுவரை என்ன சொல்லுவான் மருதத்தில முல்லை முல்லை மருதம் நெய் நதியில பாரிசு ஒரு ஆரோக்கியம் என்று அவர் பல எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் இருந்தது நம்மளை பற்றி இவர் செய்த ஆய்வு நூல் தான் சிற்கால எல்லா ஆராய்ச்சியாளர்களுக்கும் சுவாமி சக்தி விசாரித்தார்கள் சுவாமி பெரிய ஆராய்ச்சியாளர் அது பெரிய ஆராய்ச்சியாளர் ஆனால் ஒண்ணு சுவாமி அறிக்கையில் சொல்லுவார் நான் அதெல்லாம் பொய் சொல்ற மிகப்பெரிச்சு நினைச்சுக்கிறேன் என்ன சொல்லுவாருன்னா அவர் முப்பத்தி ஆறு வருஷம் பகவத்கீதைக்கு வியானம் அழைச்சார் விவரம் ஆகிடுச்ச அந்த விவரணத்தை ஒரு ஒரு ஆயுசுல நூறு தடவை படிக்கணும் மிகப்பெரிச்சு நூறு தடவை படிச்சா கூட கீதையினுடைய உள்ள எல்லா சமயவாதிகளும் கீதையை பற்றி பேசலாம் கீதையை பற்றி பேசாதான் கிடையாது அதுவும் அத்வை பேசுவோம் மணிக்கலத்துல பேசுவோம் அமைச்சர் கேட்டிருக்கேன் ஆனால் முப்பத்தி ஆறு வருஷத்துல எப்படி எல்லாம் பெரிய பெரிய கேப்பா அடிக்கடி என்னப்பான எழுதிருக்கு இதெல்லாம் எப்படி எழுதி அடியெருமான் என்னோட ஆவேசித்து அதை எழுத வைக்கிறான் அப்படிங்க எழுத்து வந்த பிறகு கண்டுபிடிச்ச உண்மைதான் நம்முடைய ஞானத்துக்கோ நாம் படித்த புத்தகங்கள் வைக்கோ எந்த கட்டுரையும் எழுத முடியும் நம்பர் நம்மள் ஆதிட்டு அந்த விஷயங்களை வலிகொண்டவன் அவன் சந்தப்பம் செய்தால் எல்லா எழுத்தாளருக்கும் பொருந்தும் ஏனென்றால் நம்மளுடைய உருவாச்சாரர்கள் அள்ளி தெளித்துள்ள விஷயங்கள் அது பல இடத்துல பறந்துருக்கும் ஸ்ரீராமாயணம் எடுத்தா நம்மளே நம்முடைய பந்திகள் இருக்கே அதே ஒரு தனித்தோகு அடியிருக்க ராமாயணிக்கு கொண்டு வரையுடைய முதல் எதிரியே சுந்தரகாண்ட மேற்கொள் இருக்கும் இல்ல பாலகாண்ட மேற்கொள் இருக்கும் மாறி மாறி இருக்கும் மாறி மாறி இருப்பது ஒரு மட்டுமல்லாமல் அந்த இய்பு காட்டணும் வேதாந்தாத்தீராமான இய்பும் பாசன விளக்கத்திற்கு ஸ்ரீராமாயணத்தினுடைய இயல்பையும் அவர் காட்டுவார் தொகுப்புல எப்படி கொண்டு வரணும் எழுதியிருக்காரு இது மாதிரி இதுதான் புதிய அணுகுமுறைன்னு தெரியும் நாம இன்னொன்னு புதுசெல்ல சம்பிரதாயத்துல நம்மளதான் இதை தோற்றுவித்தவர் நம்மள இந்த உரைநடை பெரிய உரைநடை முப்பத்தாறாயிரம் எப்படி பெரிய உரைநடை சில இடங்களில் பார்த்தாரு மாதிரி பாயும் அதுக்கு நான் காரணம் என்னன்னா அன்றைக்கு வந்திருக்கிற ஒருவருடைய திருவுள்ளே ஒரு தொய்வு ஏற்படக்கூடாது அத்தம் புரியுது நாலாவது அவதாரியெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அவதாரியாக கோயில் இருக்கும் ஏன்னா யாராவது அவர் தான் நிச்சயம் குறிப்பேறி வச்சுப்பாரு மகா ஞானி இல்லையா இப்ப புதுசாக ஒரு முகம் ஏற்பட்டதுன்னா எல்லாத்தையும் தொகுப்பு இதற்கு மேலே மாமனிகள் அதை வியாத்தியானம் செய்து அதை பிரகாசப்படுத்தினார் ஏறக்குரிய நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஈடு மறைந்திருந்தது அதை பிரகாசப்படுத்தினார் அதுக்கப்புறம் ஈடு கழைத்தது இந்த ஈடு தழைப்பதற்கு காரணமே மாமனிகள் இன்னைக்கு மூலம் அதனால மாமனிகளை பற்றி ஒரு ஒன் இரண்டு சிந்தனைகளை நாம் கொள்ள வேண்டும் அதாவது நாமெல்லாம் மாமனிகள் மூலம் மூல நட்சத்திரம் இதோடு விட்டுறோம் ஆனால் மாமனருடைய என்ற பட்டத்திற்கு மாசு கொள்வதற்காக இல்லை அதை புரிந்து கொள்வதற்காக எப்படி எல்லாம் எடுக்கிறார் அவருடைய அந்த பிரசன்டேஷன் மெத்தடாலஜி அதுதான் நம்பிள்ளைக்கு அடுத்தபடி பிரசன்டேஷன் மெத்தடாலஜின்னு ஒன்னு ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு யூனிவர்சிட்டி வைச்சா முதல் நபர் மாமனிகள் தான் மாமனிகள் தான் முன்னோர்கள் அதாவது பல இடத்துல நீங்க பாக்கலாம் ஆச்சாரிய பார்க்கலாம் பல இடத்துல பார்க்கலாம் இந்த மாறுபட்ட கருத்துனா அவருக்கு மார்க்சிக்கிறது அதோடு ஒரு நயன்மிக்க பொருளை சொல்வதற்காக ஏற்பட்ட ஒரு தமிழ் இலக்கியத்திற்கே பெரிய சொத்து திவ்ய பிரதமர் தான் ஏன் திருமலைகள் திருமலைகள் இருக்கு திருமலைகளைப் போல ஆயிரக்கணக்கான பாட்டுகள் இருக்கு இருக்கு இன்னைக்கு புதுக்கவிதமாக கொண்டு நயனிக்க பாடல்கள் தான் ஆனா புதுக்கவிதையு தெய்வத்தன்மை கிடையாது இன்ப வெள்ளம் என்று சொல்லக்கூடியது அப்படின்னு மட்டும்தான் அத எல்லாரும் உணர்வார்கள் முக்கியமாக உணர்ந்தவர்கள் சைவர்கள் சைவர்கள் தான் பெரிய திருமையை அவ்வளவு கொண்டாடுவா சைவர்கள் மத்தியில் செல்வாக்கு அவ்வளவு உயர்ந்த செல்வாக்கு அதுவே தாண்டக வேந்தர் இருக்காவுக்கரசு தொள்ளாயிரத்து தொண்ணூறு பாடல்கள் தாண்டகத்தில் இருக்கு தாண்டகத்தில் பார்த்தால் இன்றைக்கு தலைப்புற உள்ள திருக்குறாண்டகத்துக்கு பல பாதம் உண்டு பூர்வாஜார கையாண்ட முறை திருக்குறாண்டகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன இது திருக்குற்தாண்டகம் என்ற பெயரே இடத்தில் சுமத்த முடியுமா ாண்டகம் வந்து சொல்லவே முடியாதுக்காக ஒத்து வருது தாண்டவ இலக்கத்துக்கோ ஒத்துவ உண்மையிலே தாண்ட இலக்கியம் ஒத்துமாலையே திருக்குறள் தாண்டகம் ஒண்ணு சொல்லலாம் திருமாலைய முழுமையாக ஒரு தாண்டகமே சில சீரமைப்பு பிற்கால பாட்டியுள்ளன பாட்டியவர்கள கொடுக்கப்பட்ட அந்த இலக்கண அமைதிகளை வைத்து பார்த்தோமானால் திருமாவள்தான் திருந்தார்கள் அதே மாதிரி திருவான்மையில திருநடுந்த அன்றாட வாழ்விலே அல்லது மத்திய வியானங்களோ யாப்புகளை பத்தி நாம் அவளது மேடையில பேசுவதில்லை ஒண்ண பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் ஒண்ணு அது ஒன்று இரண்டாவது இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகளோட ஒரு கண்பலகை எழுதி காண்பிக்க வேண்டிய செய்திகள் அதனால அது அதனாலதான் அடியே இதை அச்சுப்பே கொண்டு வந்து ஏன்னா இதெல்லாம் கரும்புல இருக்க எங்களுக்கு முடியாது பின்னாடி புளிமா பூவுளம் கருவுடம் இதுல கிடையாது மேடையில பேசுவாரு கிடையாது உங்களுக்கு அதுவும் தனியே அதே போலத்தான் திருவருத்தல் ஒரு மாபெரும் இலக்கியம் இலக்கியத்துல ஒரு மாபெரும் இலக்கியம் தனிப்பட்ட இலக்கியம் ூல்கள் ஒட்டு வரல கோவை இலக்கியத்துக்குள்ளார் பாசனங்களையும் நம்மாழ்வார்கள் செவ்வாய் நம்மாழ்வார்கள் திருவருத்தையும் ஒருவர் நன்றாக துவைக்க வேண்டுமானால் துவைக்க வேண்டுமானால் அகற்ற கோட்பாடுகளை பற்றியும் ஒரு அறிமுகம் தேவை அதுக்கு தனி எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க அறிந்தது கோயும் செய்ய துலத்தை செய்ய கடவு காலத்துக்கு என்ன இழக்கணும் எந்த மொழியும் இறக்கணும் என்ற வேலைக்குள் இருந்தால் தான் அதுக்கு பாதுகாப்பு அந்த இலக்கணம் என்ற வேதியை வைத்துத்தான் இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் வந்து சுவைக்கு வரணும் திவ்ய பிரபந்த அட்டானு சொன்னாலும் ஒரு பகுதி அத்தானு சொன்னாலும் இலக்கண வரப்பெல்லாம் தேவையில்லை ஆனால் அது இன்னும் சுவைக்க வேண்டுமானால் இன்னும் அதிலே நாம் தீவிர பயிற்சி கொள்ள வேண்டுமானால் இலக்கிய நயத்தோடு நாம் பார்க்க கட்டுக்கொள்ள பிள்ளோகியர் மட்டும் தோன்றிடாமல் இருந்தால் பல செய்திகள் கிடைச்சிருக்காரு ஆறாயிரம் கோடி குருபெறம்பரையிலும் மத்திய டிபிசூரி ஜீரத்திலும் இல்லாத பல பல செய்திகள் பிள்ளவங்களுடைய ராமஜாத திவ்விஜர் என்ன திருவரங்கத்திலே இருந்து எல்லாமே ஆறாயிரப்படி கொடுக்க எதிர்பார்க்க முடியாது அதான் நீட்டான் இவ்வளவு நூற்றி இருபது ஆண்டு எம்பருமானோட வாழ்க்கையில நடந்த அவ்வளவு நிகழ்ச்சிகமாக டைரி ஐந்து வைக்கணும் அதை பற்றிய நூல்களை நூற்றி ஐம்பது வருஷம் தான் வெளிவந்தது பெண்பழம் திருமாழிக்கிற காலத்துல அந்த தொகுப்பு அவர் காலத்திலே அவர் பார்த்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் வேடுபடுத்தினார் அவர் நம்மிட காலத்தோடு அவர்கள் காலத்துக்கு பிற்பட்ட செய்திகளை அதாவது ஆதாரபூர்வமான செய்திகளை தந்தருடையவர் பிள்ளைரோகியார் பிள்ளோகியுடைய புகழ் எல்லாருடைய ஸ்ரீவைஷ்ணவ திருமாளியும் பார்த்த இந்த பிள்ளோகியும் ஒருத்தர் அவதரிக்கவில்லை ஆனால் நாம் என்ன நகரத்தை அறிஞ்சிருப்போம் ரொம்ப பேருக்கு தெரியாது அவதரிக்கால பெரிய உபகாரத்தை பண்ணது மட்டுமல்லாமல் எவ்வளவு வரலாற்றுக்கு இயல்பான செய்திகளை முக்கியமான கண்டாட ராமத்தியேசமா விழிப்புணர்வு கிடையாது அந்த சாத்தானி முத்தாண்டுக்கு அவன் வரலாம் என்ன ஆயிருக்கு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அரசனோடு செல்வாக்கு மிகுந்தவனைத்தான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க யூனியன் எல்லாம் ஒரு எம்பி டோஸ் எம் நெக்சியோட உட்கார்ந்து அதேதான் நடந்திருக்கு காமிக்கும் இந்த இடத்துல ராமாலயா கான் கான் கான் கான் கான் இங்க என்னாலயம் ஜோலா ஏத சொல்லிட்டு இருக்கோம்னா இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த ஒளியானது அந்த நூலு அற்புதாமையாக இருக்குமே பார்த்துக்கணும் அவன் காரணம் என்ன நிர்வாகத்துல ஒரு ஆயிரம் ஆண்டு நிர்வாகத்துல பல படையெடுப்புகள் பல மாற்றங்கள் ஏன் கோயிலு ஒருவாகம் பரிபாலிக்கப்பட்டது காலத்திலேயே நவீனத்தில் சட்டங்கள் நீதிமன்றங்கள் அதிகாரிகள் என்ற போது என்ன சின்ன பின்னமாக இதையெல்லாம் அந்த காத்துல நடந்த நடைமுறையை பிள்ளை ஒட்டிய அருள் செயல் என்பவம் என்பது இலக்கியங்களை தங்கியது செய்திகள் நாம் வந்து நிலவில கொள்வதில்லை ஏன்னா பெரும்பாலும் அவங்களுடைய கல்வி என்பது உபன்யாசங்கள் டிவிடியோடு போயிட்டு இருக்கு இந்த கழிச்சு இப்ப காலச்சேற்றலாம் இல்லையா இப்ப காலட்ச சொல்றேன்னு சொன்னாலும் அவரும் தயாராயிட்ட கேக்குறேன்னு ஒரு நாலு பேர் உட்கார்ந்து கூட வந்தி மேல காலச்சவ ஏன்னா வந்து அவசர விபமாகிட்டு அவசர விபத்துல நமக்கு இதான் நேரம் ஏதோ போற போது காரில போற இந்த காதில புத்திக்கிட்டு கேட்கறது இல்லையோ ஒரு டிவிடியை போட்டு கேட்கிறோம் ஏதோ அந்த அளவாக ஒன்று செய்யணும் டிவிடிங்கிறது காலசுமைய கட்டாயம் இன்னைக்கு பேர் தலை செலவு போகணும் யாருக்கும் முடியாது அவங்க வந்து இருபது ஓடொன்னு கால்சேவ அதிகாரிகள் பாஷ்யம் நாம முதையோம் ஒரு தலைமுறை மாறி போயிருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு அது மாதிரி ஆனால் என்ன என்னுடைய இந்த ஒரே நிலையில உள்ளுக்குள்ளே புகுந்து மொழி சார்ந்த கல்வியையும் வேற முக்கியம் தமிழ் மொழி அவசியமும் அநாதிங்கிறார் கெண்டிரத்து தமிழ் என்கிறே ஆகியமும் அநாதி பெருமாளுக்கு தமிழும் வேண்டும் இன்றைக்கு இவ்வளவு பிரபாவின் அறையெல்லாம் எங்க இருப்பார்னா அங்க பர்வதே நோக்கம் ஏன்னா இந்த அபிநயமும் ஆழ்வாருடைய செவ்வாய்மொழியும் கேட்காம பரமவதநாதன் இருக்கவே முடியாது அருள்வாருடைய செவ்வாய்மொழிக்கு அவ்வளவு வேறு ஓடும் நாம நாம் சுவைக்கிற இன்பம் வேற ஆனால் அதுக்குள்ள நீங்க புகுந்து புகுந்து சதர்மா புகுது இருக்கிற போது ஒரு ஒரு திவ்ய பிறந்த ஒரு பாட்டு எடுத்து போகிறோம் தாயின் பெரியவன்தான படநாராய் தமிழக்கம் பண்ணலாம் இன்றைக்கு பொருள் சொல்வார கிடையாது மேற்கோளுடைய அர்த்தம் தெரியாது இன்னைக்கு மேற்கொள் அர்த்தம் பல இடத்துல ஓரளவுக்கு பெரிய அழிவாக்கி வந்து திருவாரூர் இருபத்தி நாலாயிரம் அடிப்படையில் எழுதி பெரிய கைவேற்றி ஒர்க்கு சிஸ்டமேட்டிக் சயின்டிபிக் ஒர்ட் அது போலதான் புருஷோத்தமராயின் தமிழாக்கமும் ஆச்சார மண்டி வியாக்கியான அடிக்கடி அறியன் அது படிக்கிறதுனால அது சுவைய அறிய அதியா என்ன பண்ணலாம்னா புருஷோத்தரம் ஆயிருந்த ஒரே எடுத்துக்கோ ஏதாவது ஒரு ரேண்டம் பாட்டை எடுத்துக்கோ நீங்க ஒன்னாம்பத்திலேருந்து போவா ஏதாவது ஒரு பாட்டை எடுத்துக்கோ அந்த பாட்டுக்குள்ள புகுந்து அந்த ஒரே என்ன சொல்லிருக்காங்க பாட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாட்டா இருக்கலாம் அந்த பாட்டு நயம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாட்டை அடி எங்க தெரியாது எந்த பாட்டம் ஆனாலும் அதான் இந்த வெள்ளம் அதுக்குள்ள நீங்க பாட்டு பல விஷயம் இதுக்கு திருக்குறந்தாண்டக பத்திய அடியனுடைய இந்த உரை இது நாம இருபது பாட்டுக்கு அத்தான் சொல்ல போறதுல இதெல்லாம் நிறைய பத்திரிக்கை தர்மம்னா என்னன்னா இப்ப பொதுவாக ஒரு பத்திரிக்கை தர்மம் பத்திரிக்கை தர்மம்னா மூன்று படியோ தீப அது எந்த தேவையில்லை இப்பெல்லாம் மூன்று குடிக்கு ஏகப்பட்ட உரைகள் இருக்கு தெளிவுரை இப்ப போனவெல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா எழுதலாம் எழுத்துலகளை பாருங்க என்னன்னு போனா எழுதணும் பேத்தனம் இந்த பேத்தன் கூட அவன் அது ஆயிரம் முகம் விட்டு விடுவாங்க யாரையும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது என்ன அது அவனுக்கு வந்து இந்த எழுதுறதுக்கு சுலபமா நம்ம பொருளாச்சாரம் வியாக்கியானம் பண்ணி வச்சிட்டு போயிட்டா கைவ திருமுறைகளை இப்படி எல்லாம் எழுதணும் அடைய கிடையாது அவரை போ சில இடத்துல கடினம் பண்ணதுக்கு அர்த்தம் ஒண்ணுதான் பிரிவாச்சன் பள்ளியே தான் பிரிவாச்சன் பிள்ளை உபயோகிச்சு எல்லா சொத்து அகராஜி போடுவோம் போட்டுக்கார் அகராஜ் அமையான ஒரு பாத்தாதிங்க அகராஜி தனியோ பார்த்தாங்க எவ்வளவு பேர் பார்த்துட்டு போய் தெரியாது மிக மிக செலுத்த ஒரு கம்ப்யூட்டர் ஏஜ்ல இருக்கோம் நம்ம அண்ணங்கராஜ காலத்திலையும் புத்தூர் சுவாமி காலத்திலையும் அவருக்கு கம்ப்யூட்டர் வராது புத்தூர் சுவாமிக்கும் எல்லாத்தையும் சாணியமாக இருக்க ஒரு கம்ப்யூட்டர் இந்த அண்டவடியிலே நான் நிற்பதற்கு இடம் கொடுத்து இந்த உலகத்தை நான் தூக்கி காட்டுகிறேன் மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச எய்ட் அந்த காலத்துல இருந்தா இருந்து அந்த பிரிவாளுக்கு முன்னாடி கலைந்து முடிச்சு நிற்கறதுக்கு கூட அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இல்ல இன்னும் அடிய தடுப்புல அசோரியும் பெரும்பாலான குறிப்புகளை மாப்பி சீனிவாசன் ஒரு தமிழ் பேராசிரியர் இருக்க அதிகமாக தெரியாதவர் சுவாமிக்கு அடியனுக்கும் அவர் ஆப்டர் சுவாமி மேல அகாவியான ஒரு மரியாத குணத்தை சார்ந்தவர் எழுத்துக்கள் நிறைய எழுதியிருக்கிறார் முதலாளர் சாஹித்ய நூல்கள் வைணவ குடும்பத்தைச் சார்ந்தவர் வைணவத்தில் ஆழ்ந்த பயிற்சி பெற்றவர் எல்லாத்துக்கும் மேலாக தமிழ் இன்னைக்கு அடியர் மேலே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தமிழ் பேராசிரியர்களுக்கு விருந்தா இருக்கும் ரெண்டு தடவை இருக்கும் ஒரு பாட்டை வந்து யாப்பு யாப்பு தான் அது ஒரு உயர்ச்சி இல்லாட்டா நீங்க அது விருத்தன்னு சொல்ல முடியாது வெண்பான்னு சொல்ல முடியாது சாண்டனு சொல்ல முடியாது ஆசிரியப்பான் சொல்ல முடியாது கிடையாது கட்டளை கழித்துறை சில இடத்துல இருக்க கட்டளை கழித்துறை அந்தாதி ஓதை தெரிய தனியில் இருக்க சமாதிரி அப்ப அது என்ன தெரிஞ்சுது கழித்துறையில் அமைந்த அந்தாதி பாடல்கள் கழித்துறை வாய்ப்பு கிடைக்கிற போது இது போன்ற நூல்களை படித்து தெரியும் கூட நமக்கு இது போன்ற நூல்கள் இப்போது வெளிவந்துள்ளன அந்த நூல்களே எல்லாத்துக்கும் தலைப்பு வந்து பொருளாதாரம் பொருளதிகாரி ஆபியர் கோட்பாடுகள் தான் ஆரம்பம் நமக்கு எழுத்துல உள்ள தமிழ் உள்ளன என்பதை தொல்காப்பியார் வாயிலாகவே அறியினர் என்பனார் புலவர் என்பனார் புலவர் அப்ப என்மனார் புலவர் தான் ஏற்கனவே பல அறிஞர்கள் இருந்திருக்கார் அவரை கண்ணி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆனால் பொருளிகார யாப்பியல் கோட்பாடுகளுக்கும் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு விரிவடைந்த இலக்கியங்களும் அதற்கு இயல்பாக தோன்றிய இலக்கணங்களும் மாறுபடுகிறது யாப்பியல் கோட்பாடுகளை பொறுத்தவரைதான் நமக்கு தொல்காப்பியும் அவளுக்கு பயன்படாது தொல்காப்பியும் பயன்படாது நெடுந்தாடக வைத்து பாயினத்துடைய வகையில யாப்பியர் கோட்பாடு அடிப்படையிலே அதுக்கு தலைப்பு கொடுத்து கோட்பாடுகளை திருச்செல்லம் இருந்தான் திரு மாலை மாலை இலக்கியம் மாலை இலக்கியத்தினுடைய முன்னோடியே ஆண்ட தமிழ் மாலை மாலை இலக்கிய தொண்ணூத்தாறு வகைகள் ஆனால் இலக்கணம் எப்ப தோன்றும் என்றால் இலக்கணத்தை வைத்துக் கொண்டு இலக்கியம் வாடமாட்டான் இலக்கியம் கண்டதற்கு பின் இலக்கணம் ஏம்புதல் ஆகவே இலக்கணம் கோட்பாடுகள் தான் தோன்றிய இலக்கியங்களுக்கு அரண் பெற்ற எதிர்காலத்துல இப்படித்தான் பாடணும் என்ன ஒரு பாவையுடைய இறுதி சொல் அடுத்த பாவையினுடைய புதற் வாணும் அதுதான் ஆதியும் அந்தமும் அந்த ஆதியும் அந்த சொல் ஆதி சொல்லாக அந்தாதி இப்படி அந்தாதிக்கு இந்த ஒரு இலக்கணம் தெரியும் மாலை திருமாரை சில முதற் பெயர் இருக்கு அமலாதிபிரான்பிரானு பிரபந்தத்துக்குட்பாடுகள் முதற்குடிப்பு கழியல் திருத்தாம்பு அறிக்கிற பிரபந்தத்துக்கு அது போய் யாப்பியர் கோட்பாடுகளோ அதே மாதிரி என் அடிப்படையில் சொல்லக்கூடிய திருவிழா கூட்டறிக்கை என் அடிப்படை என்னன்னா இந்த நாலு கல்வி பெருமாள் தோன்றினார் அவர் தான் திருமதி இந்த நாலு கல்வி பெருமாள் சித்திர கல்வியில எண்ணெய் இலக்கிய தோற்றுப்பார் ஆனால் இலக்கிய வகைகள் என்று பார்த்தால் மறுபடியும் நிறைய கைவத்தை பற்றி பேர்கோள் வரும் வாய் வந்து விடாது கைவ இலக்கியத்தை பற்றி பேசினால் வாய் வந்து விடாது நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவன் நாராயணனே ஒருவரையோ பறந்த கொள்கைக்கு மாறுபட்ட அது வேண்டியது உயர்ந்தது என்று சொல்ல முடியும் நீ வந்து உட்கார் உப்பாயிலே இதனுடைய சமமான இலக்கியங்களால் கொல்லப்படுகின்ற ஒரு மதத்தினா உள்ள ஏன்னா நாயன்மார்களும் இலக்கிய பாடி இருக்கா அவ்வளவுகள் வைணவத்தில் ஆனால் திருவிழ்கூத்திற்கே ஞானசம்பரும் பாடுவார் இவரும் பாடல அந்த திருவிழ்கூத்திற்கே பிற்கால இலக்கியங்கள் தான் இலக்கண நூல்கள் மாறன் கோவை பாப்பாவினம் இது போன்ற நூல்கள் இந்த மாறன் பாப்பாவினங்கிற அருமையான நூல் இந்த போய் பஞ்சேனியத்துல வந்திருக்கு அது எனக்கு யார் படிக்க போறா இந்த மாறன் பாப்பாவீனங்கிற தடுப்ப பார்த்த உடனே பக்கத்தை ஒரு சந்தேகம் தெரியல வாசல போய் சர்வே எடுத்தா தான் தெரியும் ஆனா நீங்க மாறன் பாப்பாவின் ஒதுக்கி மாறன் பாப்பாவை பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு மோபரும் இலக்கியம் தமிழ்ல எவ்வளவு பாவ இடங்கள் அரங்கனுடைய இலக்கண வரம்புகளை அவர் இட்டுக் கொண்டாரோ அதே வரம்புகளை வச்சு மாறன் பாப்பாவை இருந்தோ இந்த மாறன் பாப்பாவை நம்ம பாத்தீங்கன்னா அழகான மாபெரும் இலக்கிய கொள்கைகளின்படி ஒன்னாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து நூற்றாண்டு கடந்த பிறகு யாருமே பரிபாடல் பாடல் பாபா எனக்காக நடுவர் ஆனா அந்த இணைக்க எப்படி இருக்குன்னா அமெரிக்க கோப்பாடுகள் நிறைய இருக்கும் பாபாவின் பாடல்கள் கழகம் இருக்கும் பல பேர் பிரிவு முதல் பண்ண மாறுதன் பாப்பாவின் இருக்கும் பிரிவு காலம் இதுல வரும் ஒன்பதாம் பாட்டு திருவருத்தில வந்து ஓதல் பிரிவு பிரிவு தூது பிரிவு தூது போறதுக்காக நாட்டுக்கா போவான் ஓதல் படிக்கிறதுக்காக போவான் அப்புறம் பிரிவு இந்த தலைமைக்கு தெரியாதான் திருவருத்த ஒன்பதாம் பாட்டுல போய் பாத்தீங்கன்னா பொருள் வயல் போற பாட்டை பொருள் வயல் தலைவன் போகிறாங்க ஒரு கற்புக்காத நிகழ்ச்சியால கல்யாணமான ஒன்பதாம் பாட்டுல ஒரே பத்தி ஒரு ஐதீகம் ஐதீகத்தை அந்த இடத்துல இந்த பொருள் வயது சொல்ற பொருளாதாரத்தை வந்து ஒருவன் வாசித்து காட்டி படிக்கிறான் அல்லது இந்த தலைவல்கள் சட்டத்தாலத்தில் பொருள் வயல் பிரிதலுக்கு என்ன இலக்கணம்னா பொருள் வயர் பிரிதல் வந்து சில கையால செய்வான் அதாவது நேரம் சொல்ல மாட்டான் வந்து பொருள் வயசு தமிழர் இலக்கியத்துல பொருள்வயர் பிரிதல் ஏன் வச்சான்னா விருந்தோம்ப பணக்கார குடும்பமாக இருந்தாலும் கற்பந்தது இன்னம் இந்த இன்ன விருந்தோம்பல் என்பது ஒரு முதற் இந்த முதற் பொருளை கொண்டுதான் விருந்தோம்பல் செய்யணும் என்பதற்காக அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தார் தலைமுறை தலைமுறைக்கு ஐந்தாவது சொத்து இருந்தாலும் அவன் போமாட்டான் அதை அதை வச்சு விருந்தோம்பல் பண்ண மாட்டான் பொருளுக்கிருந்த போய் பொருளை சம்பாதிக்க வந்து கொடுப்பான் திருவாட்ட ஏன் வந்ததுன்னா இங்கே உபாதைகள் உண்டாக சில வெறுப்பங்கள் உண்டாக எக்க வரும் அஞ்சு இடத்துல இருக்கு இங்கே சில வெறுப்புகள் உண்டாக இங்கே உபாதை அவருக்கு நம்பருமானா இருக்கு சீரும் போத வேட்டு வச்சிருக்கான் பண்ணிருக்காங்க அவருக்கு மனசுல ரொம்ப தாங்கள் சரி இந்த ஊரை விட்டு நம்ம திருமலைக்கு போதும் அவர் நல்லா பிராஞ்சி இருக்க சீரங்க தப்பிச்சது சில வெறுப்புகள் உண்டாகி திருமலைக்கு போவதாக உயேசிட்டு யாத்திராதாரம் பண்ணணும் நாம் வழியுறுத்தலாம் அந்த காலத்தை போனால் யாத்திராதாரம் ரொம்ப முக்கியம் யாத்திராதாரம்னா ஒரு பிராமணனுக்கு நெல் கொடுக்கணும் இப்ப நாமெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறோம் தேங்காய் மட்டை உரித்தாத தேங்காய் கொடுப்போம் இந்த பக்கத்துல ஒரு ஊர்ல ஒருவடை யாத்திராதாரத்து ஒருத்தாங்க தேங்காய் ஏன்னா இந்த யாத்திரம் கல்யாணத்துக்கு எல்லாம் போய் யாத்திராதானம் பண்ணும் சிப்பானாலும் நீங்க யாத்திராதானம் பண்ணிக்கா கல்யாணத்துக்கு போகணும் அது யாதானம் பண்ணுவோம் அன்னைக்கு திருமணிக்கு போகிறதுக்காக இவர் யாத்திரம் பண்ணுங்க உள்ள பவித்திரத்தை கொண்டு போய் பிள்ளை ஒருங்கால்தான் தனாதிகாரி ஒரு பிராமணன் கிட்ட கொடுக்குற அவன் போது அவர் எம்பருமான பிரிவு பிரிய அந்த மத்தத்துனால கதவ காபா விட்டுவிட்டு அப்படின்னு போய் கொள்ளும் அதுதான் பொருள் ரயத்தில் கத்துக்காலத்துல தலைவனான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போக மாட்டான் அன்னைக்கு ஆரோக்கியம் அதிகமான செயல்லை தலைவிக்கு தலைவாரி பின்னிடுவான் குழந்தைய பலரிடம் கொஞ்சுவான் தலைவக்கு கால்பிடித்து விடுவான்னு கேட்பான் கப்பு காலத்துல இருக்கு தெரியலன்னா இதற்பாடு மேம்பாடுகள் தெரியுது இந்த தலைவன் பிரிய போறான்னு தெரிய பிறகு கற்பு இலக்கணம் என்ன சொல்றது இலக்கணம் கற்பு காலத்து இலக்கணம் நம்பி அகப்பொருளோ தையவானன் கோவிலோ மத்திய பிற்கால அகப்பூரில் இலக்கிய என்ன சொல்றதுன்னா கற்புக்காலத்தில் பொருள் நோய் செய்தல் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காது ஒருபடி சைஜர் நினைக்க வந்துருவா ஒரு நாளைக்கு ஆகும் அப்ப மனத்தை ஆசி கொள்வார் இதுதான் கற்புக்காலத்தில் பொருள் நோயர் செய்துதலுடைய நெறி இவ்வளவுன்னு தெரிஞ்சாத்தான் நீங்க ஒன்பதாம் பாட்டுக்கு அரங்கே போயிருக்க ஒன்பதாம் பாட்டுக்கு ஏற்பாங்க எதுக்காக ஒரு சொல்லா மட்டும் இந்த இலக்கண வாத்தியா தெரிஞ்சுக்கிட்டா இலக்கண மேலே ஒரு இலக்கணம் சொல்லாத எட்டிக்காய் ஒரு உணர்வு ஏற்படுது இருந்தாலும் நீங்க ஒண்ணு ரெண்டு நுடைய இலக்கண உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா எவ்வளவு தாண்டக நுழைஞ்சு சில இலக்கணத்துக்குள்ள பார்க்க முதல் கல்வி ஆழ்வார்கள் எப்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே நான் இன்ன நந்தின் கல்வின்னு சொல்ல நான் உதல் நந்தின் கவி இதுக்கெல்லாம் வந்து ஒரு இலக்கணத்தை பார்க்கணுமா திருவுருத்திலேயே இந்த கடவுள் அம்பத்தி நாலு நாள் நடக்கணும் அப்புறம் திருக்கோவியாருடைய அமைப்பு கைவத்தில் திருக்கோவியார் மணிக்காட்சி அந்த நம்பியகப்பூரு ஒட்டி தங்கவாணன் கோவியை ஒட்டி தான் அந்த கோவையை நிற்கும் ஆனா ஆழ்வாத திருவருத்தம் கோவை போரி அப்புறம் பாட்டு தலைமகோக்கம் இருப்பான் கிழவி தலை மகன் இருப்பான் திருவருத்தில இருபத்தி ஆறு வார்டுல இருக்கு கிழவி தலைமன கிழவி தலைமுகம் இருக்கணும் கோவை இலக்கியம் கிழவி தலைமுகம் ஆனால் திருவருத்தத்தை பாத்தீங்கன்னா முதல் பாட்டு கழவு அடுத்தது கற்பு ஒரு நாலு பாட்டு கழவு கப்பு ஒரு இலக்கண அமைதிக்கு உட்படாத நாயனாக்க கேட்டார் அவர் சொன்ன காட்டும் கையும் கட்டி எழையும் காதலுக்கு பக்தினுள் வரம்பில் ஒருவே அடி நீக்கி எல்லாம் திருவருத்த வராத இது திருவருத்தில உள்ள காதல் இருக்கு காதல் ஆழாத இது மாதிரி ஒரு வக்தி அவன் இன்னும் தேடிட்டு இருக்கான் நம்ம பிறகு இன்னொரு நம்ம கிடைக்கல அப்பேற்பட்ட நம்மாழ்வார் காற்றும் கழியும் கட்டி அட்டும் காதலுக்கு பக்தி நோய் வரம்பு இல்லை காட்டை கட்டிக்கும் பகிர்ந்த காதல் மராகி பாகியத்தை பாத்தீங்கன்னா அன்னத்தை தூது வரும் வண்ட தூது வரும் இப்படி எல்லாம் பண்ணும் இதெல்லாம் ஒரு வரம்புக்கு பட்ட காமன் இந்த காதல் வந்து ஆறாத காதல் குரு அந்த காதலுக்கு நீ வரம்பே வைக்க முடியாது எங்களுக்கு இலக்கணத்துடன் கிடைக்கிறதோ அதை மட்டும் தான் சொன்னால் கட்சி பக்கத்தில் உதார்த்தாதி பத கிரம ஜட வாக்கிய பஞ்சாதி பால அலங்காரங்கள் போல எந்தலை இனம் யாப்பு துறை இசை தாளம் பத்து நூறாயிரம் முதலான செய்கோரம் இதுக்கும் உண்டு வடமொழியில சமஸ்கிருதம் பல அக்கங்கள் இருக்கும் அது ஒரு அக்கம் என்னன்னா இலக்கணத்தால் செம்மைப்படுத்தப்பட்ட மொழி அப்ப இலக்கணத்தால் செம்மைப்படுத்த மொழி சமஸ்கிருதம்னால் தமிழுக்கு தெரியாதா எ அடிப்படி எழுத்து அந்த எழுத்து அடிப்படையில் என்ன பண்ற அதை சீர்திருக்க அந்த கீழ் பிரிச்சதுக்கு நிறைய நேரத்தை நிறையதான் யாப்பனுடைய அடி வேர் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நேர்நேர் நிறை அப்படின்னா ஞாபகம் அது தேமா புடிமா கோலம் கருவுளம் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க ஏன்னா அந்த தேமா புடிமேர் நிறைநேர் இதுக்கெல்லாம் கணக்கு இருக்காங்க இல்ல நேர்நேர் நிறையா சொல்லுவாங்க சேமா புரிமான்னா கொஞ்சம் நாட்டு செலவும் சேமாவ கண்குளம் கூவிடம் இதெல்லாம் சொலவும் அதனால என்ன பண்ணா எச்சு கொஞ்சம் இந்த சமத்தை பணி வச்சுக்கிட்டு இல்ல நேர்நேர் அட்டை நிறைய அட்டை முப்பத்தி ஆறு வரையில செய்ய சொல்ல இருக்குது உள்ள பணியெல்லாம் தெரிஞ்சு வர முடியாது அந்த காட்டுக்குள்ள இங்கேயே கனாம கூடுவோம் அதுக்குள்ள சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல தன்முகி எருவான்சித்து அவனுடைய இருந்து அதை செய்ததனாலே இந்த இலக்கணங்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கிருந்து புறநடை அமைதியில பண்ணியெல்லாம் புறநடை வழுவதையும் ஒரு இலக்கணம் கொடுத்து அதை நிறைவேற்றுமா புறநடை அது நிறைய நீங்க இலக்கண நோக்கணும் ஆகவே முதல் பக்கத்துல என்ன என்ன கொடுத்திருக்கேன்னா இது வந்து தெரிவாசி ஆக்கியான எதுமாம் தான் இலக்கண்கள் ரெண்டு அருகில உள்ளது கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருள்தானும் மத்த நிலைகளும் வானவர்க்கும் பிற்கும் நீர்மையான அருள் செய்து இந்த பாசுரத்திலே என்ன சொல்றார் படங்களை நிர்ணயித்துக் கொடுக்க வியாகனும் அர்த்தவிடவதான மீமாம் என்று உருவகத்தின் முதிர்ந்து புறப்படும் மொழிகள் அனைத்தும் இறைவனுடைய சான்றோட ஆக்கப்பட்டாகிய இலக்கண நெறிகளை பின்பற்றி புற உருவம் பொருள் பெற்றி சேரப்பெருகும் என்கே ஆகவே ஆழ்வாளுடைய பாசனங்களுக்கு இலக்கண அமைதி உண்டு இலக்கண யாப்பு இலக்கணத்தின்படி நாம் அதை அனுபவிக்க வேண்டும் சொல்லு பதிப்பு திவ்ய பிரபந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த திவ்ய பிரபந்த பதிப்பு கிடையாதுவந்த பதிப்பு இலக்கணத்தை குடி கொண்டி குழைச்ச ஒரு பதிப்பு கோபாலயர் வெய்வாறு என்ன ஏண்டா நீ போட்டதான் போட்ட இந்த பக்கத்துல யாப்பி போட்டு போடாங்க கொஞ்ச நாள் யாப்புனா போயிடுவேன் அவரு பெரிய இலக்கண மேதை அவருக்குள்ள வந்த ஆதங்கத்தை சொன்னார் அரே திவ்யபுரம் வந்து போடுங்கடா நம்ம திவ்யபுரம் என்ன பண்றோம் கூட்டழுத்த பிரிச்சு எங்க புள்ளி வச்சு இப்படி பண்றோம் இது வந்து அந்த இப்ப தான் சொல்ல திருச்செந்த விருத்தம்னு சொல்லிவிட்டு தலைப்புல போட்டுவிட்டு திருச்செந்த விருத்தத்துக்கு மாறான யாப்பியல் கொள்கைகளின் அடிப்படையில சொல்ல பிரிச்சு போட்டோம்னா அது திருச்செந்த விருத்தமே அல்ல திருவாய் மொழியில ஏழு வகை இரவங்கள் மாறுபாடுதான் செஞ்சிருக்கோம் இப்ப என்ன சொல்ற சொல்ல பிரித்து போட்டான் பதிப்பு யாப்புக்கு போட்டது ஆனா என்னோட உதாரணத்துக்கு படிக்கணும் தமிழ் தெரியாது தமிழ் தெரியாதுன்னா எவ்வளவு கொடுமை தெரியுமா நகர நகரின் மாறி போட்டா அர்த்தம் மாறி போதமா நன்னன்னு இருக்கு பாருங்க ரெண்டு சுவினாவும் இருக்கு நமது நாவும் இருக்கு நக இதை புரிஞ்சுக்கணும் எழுதலாம் ஒத்துக்க மாட்டேன் சரி சமஸ்கிருதத்துல ஒரு நாட்டு எழுது நடுவுலையும் அதே நமது நான் புள்ளி வைக்கிறது அப்புறம் அதே நான் போர்டு போட்டா புதுசா இருக்கொழி முதல் நான் ஈட்டில் வரக்கூடியது ரெண்டு சுழ இதுதான் ஒருங்கால நன்னு இவ்வளவு வந்து இருக்கு நம்ம தமிழ்ல என்ன கஷ்ட எழுத்து தொழிலபியர்கள் எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே என்று கொடுத்தார் அவர் எல்லா எழுத்தும் பொருள் கொடுத்தனவே எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே எந்த சொல்ல சொன்னாலும் அதுக்கு ஒரு பொருள் உண்டு அப்படிங்கறதுதான் அவருடைய கொள்கை அதுக்கு தாண்டா பல இலக்கண அமைதான் செய்கிறார் ஆகவே இதுல இந்த சமஸ்கிருதனோட கொலை இதுக்கு எல்லா இது உண்டு என்பதா இரண்டாவது பக்கத்துல அடியிருக்க பக்தி இலக்கிய வகைகளை தோற்றுவித்தவர்கள் ஆழ்வார்கள் இவர்கள் பல புது இலக்கிய வகைகளை தோற்றுவார்கள் திருமங்கி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரிய மடல் நிலைக்கும் ஒரு மாபெரும் புரட்சி தமிழ் இணைக்கலாம் மடல உபன்யாசம் ஆரம்பிச்சா கொஞ்சம் கட்டமான வேலை தாண்டகம் அப்படிதான் சாண்டாயிரத்தை வச்சு உபநியாசம் பண்ண முடியாது எழுதி கொடுக்கலாம் படிச்சுக்கலாம் இலக்கணத்தை தேடுவோம் ஆழ்வார்கள் பல வகை பாடல்களை பாடி ஊட்டி சென்றார்கள் மடல் நிதிக்கும் மாபெரும் புரட்சி திருவிழிக்கூச்சரிக்கை மாபெரும் புரட்சி ஆசிரியப்பாவனால் அருமரனூல் பயன்தானே ஆசிரிப்பாவில் இருக்கேது திருவனந்தாதி தனியர் பாடியாக தான் போன போக்கில் இப்படி நம் இவர்கள பெருந்தமிழர்கள் இப்ப வந்த பாத்தீங்கன்னா தன்னை பெருந்தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய வீடு பெற்றவர்கள் ஆழ்வார்கள் அவ்வளவு பற்றுனா ஆழும் அதெல்லாம் தமிழ் மொழி தெரியாதவர்கள் கூட திவ்ய பிரபந்தத்தை நித்தியம் ஒரு பத்து பாடல்கள் படித்தீர்களானால் சொல்லாம் கிடைக்கும் புது சொற்கெல்லாம் கிடைக்கும் திவ்ய பிரபந்தத்தை அடங்காத சொல் அமைதியே கிடையாது அவ்வளவு அழகான சொல் கோவை ஏன்னா வந்ததுனால அப்படியே இந்த வெள்ளம் வருவோம் அதுல சொல் வெள்ளம் கோவாய்மொழியில அமைந்த சொற்கிருக்கு பாருங்கள் பெரிய திருமொழியாவது கொஞ்சம் கம்பீரம் இசை ஞானம் நிறைய ஒண்ணு இந்த தாண்டகத்துக்கே கடைசியும் முடிவு நேரம் இருக்குமாதிரி ஏன்னு சொல்ல முடியாது புதிய இலக்கிய பற்றியதோ சிந்தனை என்ற தலைப்பிலே பொருள் அடிப்படையில் இலக்கியங்கள் படித்தார்கள் திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி எயிட்டி திருப்பாவை போன்ற அமைதியில் வரக்கூடிய மேலும் ஆறு வகைகள் இரண்டாம் பிரியல் திருவந்தாதிகள் திருவாசிரியம் திருவருத்தம் திருச்செந்தவர்த்தன் திருக்குருந்தாண்டம் திருவருந்தாண்டம் ஆகிய ஆறு இலக்கிய இலக்கிய வகைகளில் அருள் அரைக்கிவிடலாம் திருக்குறந்தாடகம் பற்றியது ஒரு அறிமுகம் இந்த திருக்குருந்தாடகத்தை எப்படி நம் முன்னோர்கள் கொண்டிருக்காருன்னா பெரிய திருமொழியினுடைய தொடர் அனுபவமாக தான் கொண்டிருக்க அந்த சொற்கட்ட பின்னாடி கொடுத்திருக்கேன் அடுக்கிண்டே போவார் அந்த திருநந்தாண்டகத்தை பாட்டை விட்டுட்டு அப்படியே சேர்த்து படிக்க பின்னாடி ஒரு உதாரணம் கொடுத்துருங்க அப்படியே எம்பெருமனுடைய குண கடல் கொப்பளித்தாண்டகத்தை அனுபவம் தான் பரவியிருக்கு ஆகவே பெரியதொழியுடைய பின்னடைப்பா தான் அப்புறம் கண்டியூர் காரால்லாம் திருக்குருந்தாண்டகம் மட்டும் அவதரிக்கில்லைன்னா திவிதம் திருக்குருந்தாண்டத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கு ஏன்னா பாக்கி திவ் தேசங்கள் பூரா பாக்கி இருக்கும் ஆனா பரவாயில்ல இந்த கண்டியூர் மட்டும் யாவது திருக்குருந்தாண்டகம் என்ற ஒரு இலக்கியம் தோன்றவில்லை ஒரு பிரபந்த தோன்றவில்லை என்றால் நூற்றி தான் பாக்கி எல்லாம் வருவீச்சு இதே திருமங்க பாக்கியா கண்டிச்சார் அந்த ஊர்ல பிகார் அப்புறம் ராவணன் முதுமணர் இந்த ரெண்டு பாத்திரங்களும் குறிப்பதை முகம் குழிப்பு ஏற்படும் யாத முறைகளுக்கு மனக்காலும் அதுல உயர் கொண்டார் அதிர்ச்சியல் அனுசன் கோரும் என்று அவர் நடித்து விட்டார் காவலப்பனுக்கு பின்னாடி ஆட வந்தாருக்கு அதை பொதிக்க வாடும் என்ற திருவுள்ள கருத்தோடு தான் ஏதோ முறையத்தை நதி என்றும் பக்தி யோகம் எல்லாம் ரொம்ப கடினம் பக்தி யோகம் ரொம்ப கடினம் ஏதோ பக்தி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பண்றது பக்தி யோகம் கிடையாது ஏதாவது நாம சஞ்சீர்த்தனோம் பக்தி யோகத்தை தலை சிறந்தவர் யாருன்னா நம்மளுடைய திருவியாறு தியாக பிரம்ம போன்றவர்கள் தான் பக்தி அது ரொம்ப கடினமான ஒரு நிலை பக்தி ஓகே மிக குலமமான சரணாகதி என்னிடம் ஒன்றுமில்லை நீயே தஞ்சம் என்று சொல்லி அந்த திருமந்திரத்தின் துவயத்தையும் கரமசுரவத்தையும் அனுசந்தானம் பண்ணாலே இன்னொன்னு ஒருத்தனக்கு சாஸ்திர ஞானமே வேண்டாம் கத்துக்க முடிஞ்சே கத்துக்கும் ஒண்ணுமில்லைன்னா மந்திரத்தை உத்தேவித்தாலே அதுல உள்ளடக்கம் திருமந்திரம் அதுல உள்ளடக்கம் மத்திய சாஸ்திரங்கள் வேற தனி சாஸ்திரமே தேவையில்லை மிகைப்படுத்தி கூறுவது கருத்து அல்லது நிலையாட்டு இந்த வாசாமலைக்குள்ள போய் பார்த்து இந்த துயத்துக்கு கொடுத்த மரியாதை அவர்கள் அப்படி கொடுத்து வியாக்கியான பங்கிகள சேவிக்க எல்லாம் இந்த மரியாதை அப்படி செய்யலாம் நாம ஏதோ ஆச்சாரிய அதுக்கப்புறம் ஏதோ உபன்யாசுல துவயம் சொல்றாரு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கீழே இறக்கி கல்யாணம் படிச்சுட்டோம் தயவு செய்து கேட்காதீங்க பொருள் என்ன கேவலம் இந்த காவி சாப்பிட ரொம்ப சம்பிரதாயம் தெரிஞ்சவர அவர் காட்டிக்கிறதுக்கா துவயம் இதெல்லாம் அவக்கேடுறதுன்னா சொல்லாதீங்க சொன்னாலும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அடிக்க வேண்டிசா இதுல இந்த யோகத்தை பத்தி வரக்கூடிய கைவிட்டு விட்டார் அழவந்தாருக்கு ஒரு புஷ்பமான வருத்தப்பட்டதாக குருபுரம் இது இருந்த காட்டி அழகன் அடக்கி அன்பு அவர் கண்ணை வைத்து துறக்கமும் சென்று செய்து தோன்றலும் தொடர்புட அங்கே விளக்கினை விதியை காண்பார் எய்மையை காண்பிக்காரே என்ற இடத்துல ஞான யோகத்தினால் பார்த்தவன் பக்தி யோகத்தினால் காண வேண்டும் என்ற செய்தி அறியாமை முந்தைய துன்பங்களின் நடமாட்டத்தை தவிர்த்து தட்டை இருக்கையில் அமர்ந்த தன் மூக்கி நுழையை மட்டும் பார்த்துக் கொண்டு பொய்களை உள்புறமாக்கி இடையறாத நிறைவனை பக்தியுடன் எம்பிர்வானத்தை ஞானம் தொடர்புக்கு தோன்ற அதன் சோதி வடிவனாய காணப்படும் என்று திருக்குறந்தாண்டகம் பதினெட்டாவது பாசப்பட்டிருக்கிறது எம்பெருமான அருள் இல்லாதவன் தன் முயற்சியினால் வெறும் காண முடியாது என்பது திருவிழா கட்டாகும் எப்படின்னா சாப்டர் டூ சாப்டர் செவன் எயிட் எல்லாம் நீங்க சாங்கியோகம் தான் பண்ணனும் போல இருக்கு கிருஷ்ணன் சொல்றது மாதிரி இருக்கும் ஞானயோகத்தை சொல்ற போது ஞானயாக்குமே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போடுவான் உனக்கு பண்ண முடியாதுடா சர்வன்மான் பரித்த மாமையு சொல்றதுக்கு அவதாரிக பதினேழு அத்தியாயம் இந்த அவதாரியை பறிச்சு ஏமாந்து போகாத மாதிரி இந்த பதினெட்டாம் பாட்டை பார்த்து ஏமாந்து போவாது யோக முறையை சொல்றார் திருமங்க யோக முறைய ஒண்ணு காயத்ரி ஜப தண்ணிக்கு பால் பேசாம காயத்ரி ஜபம் பண்ணி இருக்கும் பாருங்க மூணாவது மாதத்துல தமிழர் கீழே இருந்தா காதில் பண்ணி பாருங்க சிம்பிள் யோகா காயத்ரி காயத்ரி பண்ணி அப்படியே புலன்களை அடக்கி சிந்தனை ஓட விடாம பார்த்தா தூரத்துல இருக்கிற ஓடி கேக்கும் அப்படின்னா மகா யோகிகள் தேவையில்லை நமக்கு வந்து சண்ணாகிதமாகவே போரும் என்று பார்த்துக்கிறார் அயோநாத பிரமாள் ஆஜா நூற்றா இருபத்தி மூணு முளைத்தெழுந்த சூரியத்திரிய ஆதாத்மிய சரவம் விதியில் காணும் பிரதான மத்திய பகல் விளக்கும் மின்மினியாக்கும் என்ற இந்த திருக்குறுநாடகம் பயனட்டால் பாசனத்தில் உட்காந்து இருக்கு அதுல சில கருத்துக்களை அவரும் வெளிப்படுத்துகிறார் அது அது இருக்கு தாண்டகம் என்பது ஒரு வகை செய்யாக்கும் அது தாண்டக வேண்டும் இலக்கிய பெயர் வேண்டும் ஆனா தாண்டகம் வடமொழி இலக்கியத்திலிருந்து வந்ததா அல்ல தமிழகத்துக்கே சொந்தமானதா என்பதை பற்றி அறிஞர்களிடையே வேறுபட்ட கருத்து இருக்கு என்பதை சமஸ்கிருத நூல்கள் பின்னாடி வந்த பன்னெண்டாம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட சில நூல்கள் அணிய இலக்கணம் தமிழுக்கு கிடையாது பொருளது ஆப்பிரிக்க எழுத்து சொல் பொருள் தான் இலக்கணம் இந்த பொருளை யாப்பு அணியா பிரிஞ்சது பிற்கால இலக்கிய வளர்ச்சி உண்டு பொருளாதார கோட்பாடுகளுக்கு விரிவன் சொல்லலாம் அணி இலக்கணம் சமஸ்கிருதத்துல நிறைவாக உள்ளது அது வந்து இப்போது மொழி என்பது அது யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்படாத ஒரு காட்டாறு மொழி நீங்க பாக்குற ஆங்கிலக்காம நம்மளால பேசவே முடியாது அது கலந்துருக்கு ரத்த ஒரு ஐந்து நிமிஷம் தூய தமிழ் பேசி பாரு ஏதாவது அது மாதிரி அந்த காலத்துல புலியை வழங்கிய மொழி சமஸ்கிருத செல்வாக்கு பெற்ற மொழி அந்த சமஸ்கிருத மொழி அதனுடைய தாக்கத்தை அதனுடைய சில இலக்கண கோட்பாடுகளை தமிழில் தள்ளிவிட்டு போறோம் அது மாதிரி தமிழுக்கு திரும்பி வந்த கமல கட்டுரை இருக்கு என்ன நிரூபிச்சிருக்கோம் வேறு ரொம்ப நல்லா இருக்கு இலக்கண கட்டுரையும் கொஞ்சம் நயம்படங்கிறதுக்கு படமொழி ஆப்பின் வழி தாண்டகம்னா நம்ம நூல்கள் ஒட்டுவாருங்க படமொழி ஆப்பின் தமிழ் ஆப்பின் வழி தாண்டகத்தில் சீடு என்னன்னா மூன்றாம் ஆறாம் கீர்கள் மட்டும் இவைய விருத்தம் அப்புறம் மாமா விளம் மாமா என்ன வாய்ப்பாடு கொண்டதாகும் தாண்டக ஆகும் தாண்டவன் பெறுவதாக இருக்குதா சில தடைகள் நீங்களே படித்து சேர்ந்து ஆனாலும் பாட்டியல் நூல்கள் பின்னாடி இலக்கணங்கள் போது பன்னீர் பாட்டியல்ல ஒரு இலக்கண நூல் இருக்கு கழிவு இதெல்லாம் இருக்குன பாட்டு யாப்பு அது என்ன சொல்றதுன்னா இவ்வளவு பெரிய திருநாவுப்பருத்த ஆறாண்டு இந்த பாண்டியலார் காலத்துல திருநாள் இலக்கியங்கள் திருமங்கையாழ்வார் ஐம்பது பாட்டிலி இருபது அவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாடி இருக்கான் ஆனா அத மையமா வச்சு அவன் இலக்கண வழி அமைதி பண்ணவே இல்லை திருமங்கையாழ்வார் பாடுறதுக்கு மொத்தம் அவன் பிக்காலத்துல வரம்ப இலக்கண வரம்ப கொடுக்கறான் அதுதான் ஆழ்வாரின் திருத்தாண்டவ பாத்திரங்களிலும் திருநாள் திருத்தாண்டவப் பாட்டியின் எண்ணிக்கையில் பண்பட மிக்க கோட்டை திருத்தாண்டகம் காப்பு திருத்தாண்டகம் நின்ற திருத்தாண்டகம் தனி திருத்தாண்டகம் வினாவிடை திருத்தாண்டகம் என்ற பொருள் அடிப்படையில் பல்வாறு பெயர் பெறுவனர் இவ்வியர்வுகளை பாட்டியலால் கருத்தில் கொண்டு இலக்கணப்படுவதற்கான கூறாததற்கான காரணம் தெரியவில்லை திருநாக்க சிறுவன தாண்டகளை ஒப்பு வைத்தும் உரண்டு நோக்கியும் பாட்டியல் இலக்கணம் கூடியிருந்தால் இன்றைக்கு நாம் பல சிக்கல்கள் தீர்ந்திருக்கோம் ஆகவே பாட்டியல் இலக்கண நூல்கள் தாண்டகத்தை பற்றிய தெளிவான யாப்பியல் கோட்பாடுகள் நமக்கு தெரியவில்லை அதுக்கு பின்னாடி வந்து முத்துவீரிய தாண்டக இருபத்தி ஏழு இலக்கணத்தை கொண்டு வரலாம் ஆனா திருவண்ணா இருபத்தஞ்சே அடிதான் அந்த இலக்கணத்தை ஒத்துவது பாக்கி அடிகள்லாம் இவஞ்சவரை இலக்கணத்துக்கு அது ஒத்துவரில் அதுவும் தள்ளுபடி ஆகிடும் அதை பத்திய மற்றொரு கடையையும் கொடுத்துட்ட யாப்பெல்லாம் இந்த திருத்தருள் காண்டவ பார்த்த ஒரு இது ஆவியை அரங்கமாலை அழுக்குடும்பில் வாயால் தூய்மையின் தொண்டனை நான் சொன்னேன் தொண்டனாம் என்னும் கொடுத்து திருக்குறந்தாண்ட அப்படியே பெரிய மொழி பாருங்க அதே யாப்புலர் பெரிய பார்த்து தாண்டவம் இல்லை பாருங்க பொன் தந்தும் இன்னும் பெரிய பார்க்கிற போகும் யாப்பில் உருவேக்குமையும் இல்லை அவ்வாறே நெஞ்சுடி கண்படிப்ப நிற்கும் நெடுறியும் ஒரே திருநந்தாண்டக யாப்பா இருக்கு ஆனால் திருநந்தாண்டகம் என்று கொள்வது தான் அதுக்கு பல குறிப்புகள் கடஞ்சால் செய்த குறிப்புகள் தான் இன்று முடிவின்வாழ் வேதாந்தாய் திங்கள் என்ற இடத்துல முதற் பாசத்தை கவனித்தால் பாசங்கள் இடிவிடோ முடிவுடோ முற்றுந்தி நினைத்துமாய் தொடர்ந்து இறுதியிலே இருக்கும் இனிமோ அந்த தாண்டகம் ஒத்து வர போல அவன் தொடர் இலக்கணத்துக்கு ஒத்து வரல அதே மாதிரி பல இதெல்லாம் வந்துட்டேன்னா நிகேனி பவனத்தோனே நெருமையான நிலையல்லா ததீனை கஞ்சன் மாலை கண்டுகொண்ட அண்டமாளும் மதியினை மாலை வாழ்க்கை வணங்கிய மனத்து வந்த விதிய பின்னாடி வருகின்ற கண்டு விடுகய பகுதியை விலக்கி அடுத்து வரும் மூன்று பாத்திரங்களும் தாண்டினுடைய அழகே இதுதான் நிதியினை பவள தூணை நினைவல்லா கதியனை அண்டமாளும் மதியினை மாலை திதியினை காற்றினை கொனலை தீயை இலங்கைச் சென்ற ை பாணவதம் கொண்ட அப்பனை எம்பிரானே நாடுவின் தோரமேய ஐந்தனை கிழலாய் உலகம் கொண்ட பூக்கள் மன்னனை பேட்டு ஒரு விழுங்கினேன் என்பது முதல் நான்கு பாத்தவர்களின் பொறுப்புருக்கமாகும் திருக்குறந்தாண்ட அனுபவிக்கிறேன்னா நீங்க அந்த நடு அந்த இறுதியில வர வினை சொல்லை நீக்கிட்டு நேரம் நாலு பாட்டை படிச்சுன்னா ரொம்ப பத்திய இதை போல ஒரு தொடர்ச்சியான குண அனுபவத்தை நீங்க பார்க்க முடியாது அது திருக்குறந்தாண்டத்துக்கே ஏற்பட்ட ஒரு அழகா கூட்டுவதை மாறுபடினும் எக்கங்கள் விரும்பிட்டு அடிக்கக்கூடும் தொடர்ச்சி போக்கு நூல் முழு அதுக்கப்புறம் இது ஏன் இந்த தாண்டகம்னு வந்ததுங்கிறதுக்கு முடிவு எல்லாம் நேரம் முடிவு எடுப்போம் தாண்டகம் ஆப்பிராகும் தாண்டக ஆப்பிரை பற்றி கருத்துக்கள் தமிழிழக்க ஆசிரியர்கள் ஆர்வத்தில் தெரிவித்து காணப்படுவதால் இந்த நிலையில் நான் உண்மையாக இருந்து கொள்ள முடியாது அவன் என்னடாண்ணா விடிய ஒரே ராமாயணம் கேட்ட என்னடாண்ணா கொண்டு முடியாது அது இந்த கிழக்குராஜர்கள் போட்ட குழப்பத்துல திருக்குருந்தாட்டகத்துக்கு திருவருந்தாட்டத்துக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா இசையோடு பாடக்கூடிய நாளாயான மனோக்தா திருமங்கை ஆழ்வான் முதல் அரையர் திருமங்க ஒரு எங்க இருக்கு கல்யாண இருக்கு கல்யாண வழிபாடு பண்ணது அருமையான சொக்கத்துடைய அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியா சொல்றது திருக்காட்சி திருமஞ்சன்கண்டி ஆழ்வார் திரு பாடி என்ன தரவர் திருக்காத்திய என்ன சாதிக்கிறது நெஞ்சு நோகுமேனு நம்பெருமாள் திருமங்கி ஆழ்வாரு கொடுத்த அந்த எண்ண தான் இன்னைக்கு தெரிஞ்சதுல அது விடாவை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அறையர் வந்து வாடிமையு பாருங்க கேட்ட என்ன வாடிமையன் சிம்பிள் ஆன்சர்ல ஏ கல்யர் பாட்டுல திருந்தாண்ட ஒப்பிட்டு மாறி போயிடுச்சு நிறைய மாறி போயிடுச்சு பாலினங்கள்ல பார்த்தா பல்லு பாட்டு மாறி போயிடுச்சு கஜேந்திர போஷத்தில் திரும்பி வரும் போது திருநந்தாண்ட கேவிக்கணும் மாறி போயிடுச்சு அவர்களுக்கு தெரியல அது மாதிரி இருந்ததுன்னா அப்படி ஆகுதுங்க அரி இருந்த குறிப்பு இருக்கு ஆனால் இந்த தலைமுறையில அதை பத்தி சிந்தனை இல்லை சொல்ல முடியல பல மாறுபாடுகள் இதுவும் உண்டு வாடினா தெரிவிக்கிறேன் தெரிவிக்கிறேன் ஆனால் ஆதி காலத்தில் கல்யாண்பாடுக குறிப்பு தாண்டகத்தை இசையிலே வைத்து வாடினார் அந்த தாண்டகம் கொண்டுதான் மேலாண்மை வேதாந்தியவர் நம்முடைய சமுதாயத்துக்கு கொண்டு வந்தார் இந்த தாண்டவம் ஒரு உயர் இசையினாலே ஏற்பட்டது அதனாலே நம் போர்வர்கள் அது ஒரு தனி பிரபந்தமாக வைத்து நம் அனுபவத்துக்கு செய்தார்கள் அச்சாவதார அனுபவத்தினுடைய தொடர்ச்சி என்ற எண்ணத்திலையும் அது என்று இவ்வாறாக சில முடிவுகளை ரசர் தாண்டதில்லை தாண்ட தாண்டவத்தை பரிவாரம் தான் தேவைப்படுற மானன் பாப்பாவை இனத்துல கூட பிற்பாடு உள்ள பல வகை மேற்கோள் பாசங்கள் இருப்பான் சில இது தொங்காப்பியத்துக்கு இளம்புற உரையோ சேனாவோ படிச்சிருக்காங்க நிறைய திருக்குறள் மேற்கொள் இருக்கும் திருக்குறள் சங்கமதியா இருந்தாலும் அந்த மேற்கோள் காட்டலாம் அந்த மேற்கோள் நீங்க வந்து கழிவு செய்தியா இருக்கட்டும் கட்சி செய்தியா இருக்கட்டும் மத்திய எந்த செய்தியா இருக்கட்டும் சங்க இணைச்சல் மேற்கொள்ளுடைய திருக்குறள் மேற்கொள் ஜாசிதான் நம்முடைய கூர்வர்கள் இந்த திருக்குருந்தாட்டகத்தை முயன்ற ஒரு தொடர் அனுபவமாக இசையினாலே ஏற்படும் பிரபஞ்சங்கள் என்று தனித்தன்மை ஏற்படுவதற்காக அதை பண்ணினார்கள் என்றுதான் கொள்ள வேண்டிய இவை தாண்டகங்கள் ஆகா அதனால் குறைவின் காட்டும்பையேழ்வாருடைய அமைச்சருக்கு ஓரளவுக்கு தான் இலக்கண அமைதி சொல்ல முடியுமையுடைய எல்லா பாசனங்களுக்கும் இலக்கண அமைதி சொல்ல முடியாது சொல்லவும் இயலா ஏனென்றால் இவை சாமானிய கவிகளை தாண்டிய மிக கவிகளாய் அவர்கள் இருந்ததனாலும் உணர்ச்சி கொப்பளிப்பினாலே ஏற்பட்டினாலும் சில இடத்துல வலிவுகள் ஏற்பட்டிருக்க கூடும் ஆனாலும் அத்தனுடைய பொருள் அமைதியும் மற்றைய அதிலே சொல்லப்படுகின்ற இறை உணர்வும் இவையெல்லாம் மீளூர்ந்து அவை திறந்த இலக்கியங்களாய் என்று சொல்லப்படுகின்றன என்று சொல்லி நாங்கலா பண்றது வாங்குவோம் அதுல சில பேர் தேவையான போர்டிங் டூ சுக்கரம் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு வார்த்தைகள் வரலாம் அதுதான் நிதியினை பிண்டியார் முன்னோர்கள் சொல்ல அந்த முறைக்கு தப்பாமல் சொல்லணும் அதற்கு சமாளமாவது சொல்லணும் என்பதற்காகத்தான் ஒன்றும் இல்லை நீங்க இதை வந்து பல முறை அனுபவிக்க வேண்டியது அதற்காகத்தான் எத்துல கத்திய பொறுப்பு மஞ்சள் கொடுப்பான் உடனே இதே மறுச்சி கட்டினு அது மாதிரி செய்யாமல் பிடிச்சி கெட்டா தூபா அதை படிக்கிற குழந்தைகளுக்கு சுவாமியுடைய சதாபிய முகத்தை நோக்கி நம்மிட சந்ததியில அந்த பிள்ளைரோ சுவாமியை கேட்டுக்கா அவர் பெரிய தமிழறிஞர் அரிய என்னென்ன உழைக்க தெரியும் இங்க கிருஷ்ணன் இருக்கார் இங்க சுவாமி இருக்கார் மத்திய தெரியாத தமிழறிஞர்கள் பல பேர் இருக்கலாம் இதேனும் தவறு இருந்தார் அரிய தமிழ் தான்